வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் குமார் இன்று ஜூலை மாதம் மூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நார்வேயின் மிக பழமையான நாளிதழான அட்ரஸி விசன் ஏ டி ஆர்இ எஸ் எஸ்இ விஐ எஸ் ஏன் அட்ரஸ் நாளிதழ் தொடங்கப்பட்டது இந்த இன்று வரை வெளியாவது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியூயார்க் நகரில் முதலாவது சேமிப்பு வங்கி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஐஸ்லாந்தில் கடைசி ஜோடி ஆக்ஸ் பறவைகள் கொல்லப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்காவின் வெர்ஜீனியா தீவுகள் எனப்படும் கன்னி தீவுகளில் பீட்டர் வான் ஸ்கால்டன் என்பவரால் அடிமைகள் விடுவிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு விழுப்புரம் வளவனூர் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு புரூசியாவின் வெற்றியுடன் ஆஸ்திரிய புருசிய போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கல்லூரி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூறாம் ஆண்டு ஐடஹோ ஐக்கிய அமெரிக்காவின் நாற்பத்தி மூன்றாவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மெலாட் என்பவர் இங்கிலாந்தில் நீராவி ரயில் எஞ்சினை மணிக்கு இருநூற்றி இரண்டு வேகத்தில் செலுத்தி சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது பெலாரிஸின் தலைநகர் மின்ஸ் நகரை சோவியத் படையினர் நாசி ஜெர்மனியிடமிருந்து விடுவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்சுக்கு எதிரான அல்ஜீரிய விடுதலைப் போர் நிறைவு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் என் ஒன்று என்ற ஏவுகணை ஏவுதளத்திலேயே வெடித்து சிதறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் விமானம் ஒன்று ஸ்பெயின் மலையில் மோதியதில் நூற்றி பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர்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 விக்கி லீக்ஸ் இணையதள நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஹர்பஜன் சிங் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கனிகா இந்திய நடிகை மற்றும் பாடகி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஜிம் மோரிசன் அமெரிக்க பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு ராஜ்குமார் இந்தி திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் பெலாரூஸ் விடுதலை மற்றும் மியான்மர் நாட்டில் பெண்கள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே